மன்னிப்பை மன்னிப்பினுடைய இன்னொரு அர்த்தம் இறக்கம் இல்லாவிட்டால் தய நாம் பெற்றுக் கொள்ளணும் ஆண்டு விட்டு நமக்கு மன்னிப்பு கிடைக்கலன்னு சொன்னா பிரயோஜனம் அதனால நாம் இந்த நாட்கள் நம்முடைய குறைகளை உணர்ந்து ஆண்டு மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் வந்து ஒரு ஆபியானுடைய உதவியோடு ஒரு வசனத்தை எடுத்துட்டு அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அதன்படி சுற்றிடுங்கன்னு சொல்லுவோம் ஆனா அது வந்து ஒரு ஒரு விதத்துல தான் மற்றொரு பகுதியில் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்க மனஸ்தாபட அதுக்காக நீங்க துக்கப்படணும் அதுக்காக நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அறிக்கை செய்து விடணும் நீங்க அந்த பாவம் மன்னிப்புங்கிறத நீங்க பெறாத வரைக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது அதே நேரத்தில் பாவத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்காது விடுதலை கிடைக்காது மார்க்கு அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த திமிர்வாத காரனுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னால கத்தர் உபயோகித்த வார்த்தை அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் இரண்டாம் அதிகாரம் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அவனுக்கு வியாதி சுகம் முதல் காரணம் அங்க பாவங்களை மன்னிக்கத்தக்க ஒரு சக்தி உள்ள தெய்வம் நமக்கு உண்டு பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் பத்தாம் அதை சொல்லுகிறது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இப்ப என்ன விளங்குகிறோம் பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு அது ஆர்சி மார்க்க என்ன சொல்லுதுன்னா பணத்தினால அந்த பாவம் மன்னிப்பண்ணி செய்யலாம் பெற்றுக்கிடலாம் சொல்லுது தப்பு ரெண்டாவது செத்து போயிட்டா உங்க சொந்தக்காரங்க செத்துட்டா அவங்களுக்கு காணிக்கை செலுத்தி ஒரு சர்வீஸ் மாசம் நடத்திட்டா அவங்க பேர்ல ஒரு மாசம் நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு அவங்க ஆத்தமா உத்தரிக்கும் இருந்து எங்க போய்டும் பரலவுத்துக்கு போயிடும்னு சொல்லுவாங்க அதுவும் தவறு சத்தியத்தை நம்ம இந்த நாட்கள்ல தெளிவா புரிந்து வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த கூட்டோம் எங்கள் பாவங்களை நீர் என்ன செய்யணும் பரமண்டலத்தில் என்ன சொல்லி இருக்கிறது நாங்கள் மற்றவர்களுக்கு எங்கள் சகோதரர்களுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் மத்தியில பரமண்டலத்தை சொல்லி கொடுக்கிறார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் பதினாலு என்ன விளங்கிக் கொள்கிறோம் நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை பட்சத்துல தாங்க நமக்கு ஜட்மெண்ட் வருது அதுக்கு தான் இந்த டயத்தை காலையில் கொஞ்சம் நல்ல பிரயோஜனப்படுத்தலாம் நீ போட்டேஷன் அவர் தேவசமுத்திரத்திருப்பி முழங்கால் போடு நீ யாருக்கெல்லாம் என்ன உண்டு வாய்ப்பு உண்டு நீ மன்னிக்காத பட்சத்துல நமக்கு என்ன கிடையாது உனக்கு மன்னிப்பு கிடையாது மனிதர்களுடைய தப்பிடங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் தப்பிடங்கள் எங்களுக்கு மன்னியும் சொல்லாம் நீ அவ மன்னிக்கல ஆன இனிமேல் நீ ஒரு காசு கொடுத்து தீர்க்கிற மட்டும் நீ அங்கேயேதான் இருக்கணும் சிறைச்சாலையிலே இரு பாவங்களை மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்காத நாம் உபத்திரவும் வியாதிகளுக்குள்ள இருக்க வேண்டியது கட்டாயமாக மாற்றப்படுகிறது வாசிங்க நீ ஒரு காசு கொடுத்து தீர்க்கும் நீ எங்க இரு உபாதிக்க ஐம்பத்தி ஒன்பது நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று உனக்கு சொல்லுகிறேன் நீ கடைசி காலேஜ் எங்க இருந்து புறப்பட மாட்டாய் எங்க இருந்து புறப்பட மாட்டாய் சொல்லுங்க இன்னொரு அதிகாரத்தில் அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை ஒப்பு பாவம் மன்னிக்கப்படலை உபாதைகள் தடைகள் வேதனை வியாதி பிசாசின் போராட்டம் இது எல்லாமே கண்டினியூ ஆகிக்கிட்டேதான் இருக்கும் விட்டு விட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அதுக்குதான் இந்த கூட்டங்கள்ல நம்ம வந்து ஆர்சி மாதிரி நம்ம அறிக்கிறது இல்லை ஒரு ஃபாதர்கிட்ட போய் அறிக்கிறதோ ஒரு கவுண்டர்ல நின்றுட்டு அறிக்கிறதோ இல்லை காணிக்கை கொடுத்த உடனே மன்னிப்பு கிடைக்கணும்னு நிக்கிறதோ ஆர்சியில ஒரு டைம் வரும் பொழுது மாற்றில் காலத்துல ஜனங்கள் வித்தியாசமான அறிமுகத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த போதகர்கள் காணிக்கப்பட்ட சத்தம் கேட்ட உடனே உங்க சொந்தக்காரத்திலிருந்து நம்ம வந்து பாவ அறிக்கை வந்து ஒரு பகுதியில தேவனை மிமப்படுத்துகிறது என்று யோசுவாவில சொல்லப்படுகிறது யோசுவாவுல பார்க்கும் பொழுது ஏழாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் அப்பொழுது யோசுவா ஆகாணை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை இஸ்ரேவெலின் தேவனை மகிமைப்படுத்த நீ செய்ததெல்லாம் என்ன செய்யே அறிக்கை பண்ணு அப்ப அந்த அறிக்கை என்பது பாவ மன்னிப்புக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி அதனால நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா பாவ மன்னிப்பு பெருங்க அப்படி மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு ஒப்புக்கொடுங்கப்பட்ட அடையாளம் என்ன பலவீனம் போயிடும் வியாதி போயிடும் தருத்திரம் போயிடும் உன்னுடைய உபாதிக்கிற அந்த சக்தி உன்னை விட்டு விலகும் அதான் அதனுடைய சத்தியம் தடை போயிடும் பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னு சொன்ன சாபம் கடன் தருத்திரம் எல்லாம் ஓடியப்படும் மன்னிக்கப்பட்டவனுக்காக கச்சரை எல்லாம் செய்கிறார் மனம் திரும்புகிற ஒரு பாவின் நிமித்தம் வரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு நீங்க பைபிள் படிச்சு பாருங்க பியுதாசுக்கு மன்னிப்பு கிடைக்கல மன்னிப்பு கிடைக்கல அவன் மன்னிப்பு என்ன செய்யல கேட்கல கேட்டானா அவன் வந்து காசை தூக்கிட்டு எங்க போனான் காசை தூக்கிட்டு எங்கிட்ட போனான் பிரதான ஆசாரிய போனா தேவாலயத்துக்கு போனா தேவாலயத்திலும் பெரியவர் எங்க இருக்காரு அங்கதான் இருக்காரு நீ யார்ட்ட போயிருக்கணும் நேரம் போயிருக்க அந்த புத்தி வராது ஆனா அதே நேரத்தில் நீங்க பாருங்க யூதாசுக்கு மன்னிப்பு கிடைக்கல பேதுருவுக்கு மன்னிப்பு கிடைச்சது அதுக்கு காரணம் அழுதான் மனங்கசந்து அழுதான் நீங்க உங்களுடைய வாழ்வில உள்ளதான எல்லா தோல்விகள் பலவீனங்கள் புத்தீனங்கள் மதியினங்கள் அறிவீனங்கள் கத்தருக்கு உரோதமானது மனுஷனுக்கு உரோதமானது பரவத்துக்கு உரதமானது எல்லாவற்றையும் நீங்க அறிக்கிடணும் பாவத்துக்கு கை கொடுத்தது பாவத்தோட ஒத்து போனது பாவத்துக்கு இசைஞ்சு போனது பாவத்தை தலையில வச்சு கொண்டாடினது எல்லாத்துக்கும் நீ மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு புரியாது புரிஞ்சா நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் ஆதாமையாவிப்பு கேட்டாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா கேக்க மாட்டா மிரியம் குஸ்து ரோகியான சுகமான மன்னிப்பு கேட்டாலா கேக்கல கே குஸ்தோகியா போயிட்டான் மன்னிப்பு கேட்டானா இதெல்லாம் பைபிள் இருக்கு மன்னிப்பு கேட்காத யாருக்குமே நியாய திருப்பு தப்பவில்லை வந்துருச்சு அதனாலதான் நான் என்ன சொல்றேன் சரி யாரு கால இறுக்கிப் ஆண்டு கால இருக்கு இப்படி நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒண்ணு யாருக்கோ விரோதமாக விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் இல்லாவிட்டா கொலை கொள்ளை வஞ்சித்தல் ஏமாற்றுதல் இப்படி எல்லாம் பண்ணிட்டா பெரிய பாவம் போல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் என் சகோதரி கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி வெடி வச்சேன் அதுல எவ்வளவு கிரும நஷ்டமா ஆயிடுச்சுன்னு எனக்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும் அடுத்த வாரம் நான் காத்திரு கொடுத்துட்டு போய் உட்கார்ந்தா அபிஷேகமே வரல ஆவியானவரே வரல தரிசனமே கிடைக்கல நானும் கண்ணீர் விட்டு கத்தி கூச்சல் போட்டு மணிக்கணக்கா கதறிட்ட விறுவிறுத்து போயிடுச்சு அப்பதான் நினைச்சேன் ஒரு சின்ன பிரமாணத்தை அப்ப எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு தான் பதினேழு பதினெட்டு வயசு தான் ஆனா அப்பவுமே கத்திர என்னைய ஒரு ஒரு உருட்டு உருட்டுனாரு ஒரு சின்ன அதாவது அந்த சூழ்நிலைக்கு நான் செஞ்சது பாவம் இல்லைன்னுதான் நீங்களும் சொல்லுவீங்க நானும் சொல்லுவேன் ஆனா தெய்வ சமூகம் என்னை விட்டு விலகி போனதை நான் அணிஞ்சேன் ஒரு சின்ன காரியம் தான் அதுக்காக நான் எவ்வளவு நாள் எழுதிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் அதனால நாம வந்து நமக்கு தெரியாது புரியாது சில காரியங்கள்ல நம்ம இந்த நேரத்துல நல்லா தெய்வ சமூகத்துல வச்சால் அந்தவரையே எனக்கு இந்த பாவத்தை பண்ணி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே உன் பாவங்கள் அவர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அதோட அதுக்கு பிறகு உனைய தேவன் தெரிந்து கொண்ட உன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவர் யார் இல்லைன்னு சொன்னா இந்த பாவ உணர்வு உனக்குள்ள அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும் மன்னிச்சுட்டாரா மன்னிச்சுட்டாரா மன்னிச்சுட்டாரா மன்னிச்சுட்டாரா இல்லையா தெரியலையே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் திருப்பி என்ன நடக்கும் உன் இருதயுமே உன்னை குற்றவாளியா தீர்க்க ஆரம்பிச்சிருக்கும் அதனால முதலாவது ஆண்டவத்தை நல்லா அழுங்க ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு கிடைக்கிற டயத்தை நீங்க வந்து பயன்படுத்தாம இதை முக்காடு போட்டு தூங்குறதுக்கு நீங்க பயன்படுத்தும் போது வெக்கமா இருக்கு கேவலமா இருக்கு இது ஒரு சான்ஸ் கத்தி கதறி கூச்சல் போட்டுருந்தோம் ஆண்டோடைய சமூகத்தில் உன்னால ரூம்ல போய் உட்கார முடியாது ஏன்னா நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் என்ன உண்டு வேலை உண்டு பலர் வருவாங்க சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த நேரம் நமக்கு வந்து தேவசமூத்த ஒதுக்க முடியாது இப்ப டைம் கிடைக்கும் போது என்ன செய்யணும் அதை இறுக்கி பிடிச்சிடணும் விசுவாசிகள் சீக்கிரம் தங்களுடைய வீடுகளில் ஜெபிக்க முடியாம ஸ்பீக்கரை போட்டு ஜபிக்கிறாங்க பாத்ரூம்ல போயிட்டு ஜபிக்கிறாங்க ஆவில நிரம்புறாங்க எனக்கு தெரியும் அம்மாவும் பிள்ளையும் இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டது தெரியாது இன்னைக்கு அந்த புருஷன் டைவர்ஸ் அறிப்பாட்டி கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்களை அந்த தாயும் மகளையும் ஆனா இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரசிக்கப்பட்டாங்கன்னு தெரியவே தெரியாது சர்ச்சிக்கே போக முடியாது அவங்க இதுவரைக்கும் ஒரு சர்வீஸ் கூட அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க வாழ்க்கையில ஆனா அபிஷேகம் பெற்று வீட்டிலேயே கிடந்து ஜெமிச்சு அந்த பிள்ளைய வளர்ந்த உடனே அதுக்கு சொல்லிக் கொடுத்தா அபிஷேகம் பெற்று அவரு வெளியே போயிட்டாருன்னா பைபிள் எடுத்துட்டு படிப்பாங்க எல்லாத்தையும் மூட்டி டப்பா டபான்னு பரவல திக்கி நினைஞ்சிருவாங்க அவரு உடனே அவர் அடுத்த வாரம் பழனிக்கு பாதை ஏத்தரை இவங்கதான் அங்க போய் பொங்கல் வைக்கணும் அடுத்த நாள் காரில் போய் எங்க வச்சுட்டு இருப்பாங்க பொங்கல் வச்சுதான் இருப்பாங்க ஏன்னா அவனுக்கு சொல்ல முடியாது சோதரம் சோதரம் சோதரம் சோதரம் சோதரம்னு எங்க உட்காந்து பழனியில விசாசம் துரத்திக்கிட்டு பொங்கல் வச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு அவரு பாத யாத்திரை வீட்டுக்கு வந்து சேருவாங்க யோசிச்சு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஆனா நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு இந்த மூணு நாள் கிடைக்கிறதுங்கிறது புதிய சாதனை நல்லா முழங்கால போட்டு அழுது கத்தி கூச்சல் போட்டு வீட்டுக்கு போனாலும் அறிக்கையை அடுத்து எங்க போயிடணும் கிருபைக்கு போகணும் ஆண்டவரே எனக்கு இந்த ஸ்வாபத்துல இருந்து எனக்கு என்ன செய்யுங்க ஒரு விடுதலை தாங்க எனக்கு ஒரு ஜெயம் தாங்க எனக்கு ஒரு பரிசுத்தம் தாங்க நான் இதை எப்படியாவது என்ன செய்யணும் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு அபிஷேகம் தந்துட்டீங்கன்னு அப்போ உனக்குள்ள கத்தர் கிரியே செய்யப்படுத்து வரும் கோபம் ஏர் பிரேக் வண்டிகள்ல ஸ்பீட கூட்டின உடனே சைலன் சவுண்ட் கொடுக்கும் சென்சார் அதே மாதிரி ஆண்டர் உண்ட பேசுவார் வேண்டாம் கோபப்படாரு பொறுமையாரு நீ எங்க நிக்கிற நீ கிளம்பு அதுக்கு பிறகு உன்னை அப்படியே அழகா விளக்கி விளக்கி விளக்கி கொண்டு போவார் உனக்கு அந்த மனப்பக்கம் வர வர நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன்னை அழகா அங்க எங்கேயும் மாத்திட்டே இருப்பாரு அதனால முதலாவது தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து நல்ல ஜோமன் நான் ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ தரேன் ஏய் சாய்ங்கால ஜபத்தில் டைம் இருக்காது டபா டபாட்னு ஒரு ரெண்டு பாட்டு பாடின மாதிரி இருக்கும் ஒரு ஆவி நினைஞ்சமாக இருக்கும் படால்னு நாங்கள் வசனம் சொல்லுற மாதிரி இருக்கும் திருப்பி ஒரு அபிஷேகம் பட்டுன்னு எட்டரைக்கு முடிஞ்சிருவோம் இது அப்படி இல்லை நல்லா உட்காந்து எந்த சத்தத்தையும் கேட்காம தேவ சத்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு கிருவுதாங்க நான் இப்படி ஒரு கோபக்காரனாக இருக்கிறேன் எனக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லை எதையாவது பார்த்துட்டா கேட்காம இருக்க முடியல எனக்கு நியாயம் கேக்குங்க ஒரு ஆவி இருக்கு என்னன்னே தெரியல எனக்கு இனிமேல் என்ன செய்யாதீங்க காட்டாதீங்க விலைக்கு கொண்டு போயிடுங்க ஒரு காலத்துல எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு வேர்மா மெசேஜே வந்திருக்கு பாட்டு எங்க பாடினாலும் தேஜ் இருப்பார் காத்திருப்பு நடத்தினால் மகனாசை இருப்பார் இப்படியே ஒரு ஏழு மெசேஜ் ஏழு பாயிண்ட் கொடுத்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் யார் இருப்பார் துரை இருப்பார் இப்படி அடிச்ச காலங்கள் உண்டு அப்படித்தான் இருந்துச்சு என் ராசின்னு சொல்லுவான் உலகத்துல அதே மாதிரி எங்க பிரச்சனையும் அங்க நான் உட்கார்ந்து இருப்பேன் அங்கதான் இருப்பேன் பாச சாமியை நீ டயவு செய்து இந்த இடத்தை விட்டு வெளியே போகாத இங்கேயே என் கூடையே நில்லும்பார் தயவு செய்து இந்த யூத் கம்பில் ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க உன்னே தான் அது குறி வைக்கிறதா கேள்விப்படுறேன் எல்லாரும் ஒன்னே பாயிண்ட் பண்ணி வந்திருக்காங்க அவன்கிட்ட ஏதாவது ஒன் கிரியேட் பண்ணி மோதல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நியூஸ் வருது அதனால் நீ இப்போ தயவு அவசரப்பட்டு எங்கேயாவது தலையை கொடுத்துடாதே எங்கேயும் போயிடாதான்னாரு ரைட்டுன்னு சொல்லிட்டு நானும் அவன் ஏரியா திடீர்னு ஒரு எங்கேயோ சுற்றி கிச்சன் போயிட்டேன் எங்கேயோ சுற்றிட்டு போய் கிச்சன் போய்சானேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி கிச்சன் போட்டு இப்ப உள்ள மா இப்ப உள்ள மா இருபதாயிரம் பிள்ளைகள்லாம் கிடையாது அப்போ ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் வருவாங்க கிச்சன் போயிட்டு அப்ப வந்து ஒட்டி தான் பாய்ஸுக்கு சாப்பாடு ஒரு சின்ன கவுண்டர் கொடுத்துட்டு அதையும் அடைச்சி வச்சுக்கிட்டு பசங்கள்லாம் வந்த உடனே வரிசையா ஓடணும்னு நிப்பாட்டிட்டு கூட்டம் முடிஞ்சிருச்சு பசங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்ன உடனே சரி நம்ம மெயின் கேட் போகலாம் அப்படின்னு மூவ் பண்ணுறேன் கிராஸ் பண்ண கிராஸ் பண்ணா பசங்க லூக்கா கூப்பிட்டு இங்கே வா இங்க பசங்கள்லாம் மொத்தமாக கும்பெல்லாம் வந்துட்டு அனுங்க கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் நில்லன்னாரு ஆனாஜி எனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது ஆய்வு செய்து விட்டுருங்க நமக்கு இந்த ஆவிக்கம் ஒத்து வராது நான் போயிட்டு நான் இருக்கிறால நீ வாயே அவ்வளோதான் சரின்னு சொல்லி நான் உள்ள போனேன் உள்ள போன கொஞ்ச நேரத்துல பிரச்சனை பூகம்பமா நிஞ்சிருச்சு வெடிச்சிருச்சு நான் உள்ள போனேன் அவங்க எல்லாம் உள்ள விடுன்னு மொத்தமா நிக்கிறாங்க இவ்ளோதான் வழி அப்படியே அந்த பந்தலே ஆடுது அப்ப பந்தல் ஓல பந்தல் கிடுக்குடுங்க இவன் ஆயிரத்தி ஐநூறு பேர் எதுல மோதுறான் சோத்துக்கு ஒரே லைன்ல நிக்கிறான் அப்போ இந்த ட்ரைனிங்ல இருக்கிற பிரதேசம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஹிந்தி பையன் கையில கம்பு இருக்கு அவங்க ஹிந்தியில பேசிக்கிட்டு அவனுக்கு இவன் இவன் பேசுறான் மலையாளம் தமிழ் புரியல அவங்க ஹிந்தி பேசுறான் இவனுக்கு புரியல எல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி கொஞ்சம் இரு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ள க்ரௌடு மூட்டி மூட்டி வெள்ளம் உள்ள ஓடி வந்துட்டாங்க உள்ள ஓடி வந்த எல்லாரும் என்னைய பாக்குறாங்க ஏன்னா எல்லாருக்கும் நான் தான் அந்த யூத் கம்பிய டார்கெட்டே நான் தான் பிரச்சனை பண்ணி குழப்பத்துக்கு எழுக்கணும் நான் வந்து சோதனை பண்ணிட்டே நின்று ஒரு லிமிட் வரைக்கும் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு நம்ம நின்று அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி வீடு எல்லாம் தள்ளு அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாருங்க அதுக்குள்ள ஒரு நூறு பேர் திபு திபு துப்புன்னு உள்ள ஓடி விட்டான் இந்த ஹிந்தி பையன் கவனி கோ கோவத்திலேயோ அவனுக்கு பாச புரியாமலோ எல்லாம் அங்கே என்னவோ சொன்னா ஹிந்தியில கழிச்சு பூச்சின்னு கத்திட்டு இந்த கம்பை நீட்டிட்டான் இந்த கம்பு போய் ஒருத்தன் கையில சரட்டுன்னு ஒரு கோடு ஓட்டுச்சு பாருங்க ரத்தம் சும்மா பிச்சு அடிச்சிருச்சு அவ்வளவுதான் ஒரு செகண்டில் கலவர பூமி மாறி அடிச்சிருச்சு மாறிடுச்சு ஒரே செகண்ட் தான் எனக்கு ஆவியானுக்கு போற மாதிரி போறாங்க ரத்தம் வந்துருச்சு புட்டி அவனை விடாத அவங்க ஹிந்தில கூச்சல் போடுறான் அவன் என்ன கத்துறான்னு எனக்கு புரியல அவன் பயந்துட்டான் பையன் ட்ரைனிங் தான் நான் நேரம் உள்ள பூன்னு டக்கு நீ போயிட்டா பிரச்சனை ஆகி போச்சேன் நினைச்சிக்கிட்டே வர்றேன் என்ன பிரச்சனையோ ஓடிச்சிட்டீங்கள அடிச்சு கை ஒடிச்சுட்டீங்க பயங்கர பிளடா இருந்தா நீங்க அங்க போனீங்கன்னு கேக்குறாங்க போறேன் ஏதோ பிரச்சனை வரப்போதே நம்ம வந்து சனி சிக்கிட்டமே நீ போறேன் அதுக்குள்ள டிரைவர் வெளியே ஓடி வந்தான் என்னன்னா பிரச்சனையா யார பிடிச்சு அடிச்சு போட்டீங்க கோவத்துல அடிச்சிட்டீங்களே கையெல்லாம் ஒடிஞ்சு போச்சாம ஒரே ரத்தமா ஆச்சாம நான் அடிச்சேன் ரத்தம் வந்துருச்சா கை ஒடிஞ்சுச்சா சரி விடு என்னை விடு நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு போனவனே போன் வந்துருச்சு சீப் ஆஸ்டர் போறாரு ஸ்பாட்டுக்கு என்கொயரி ஆகுது ஏன் அங்க போனீங்க என்ன பிரச்சனை நீங்க ஏன் எப்படி இருக்கும் பட்ட பட்ட பட்ட படம் சூழ்நிலை அப்படியே மாறுது ஆனா கத்துற அந்த இடத்துல நியாயத்தை விலங்க பண்ணாரு அங்க போனவனே பாச லோகா யார் அடிச்சது அதுக்குள்ள அந்த ஹிந்தி பையன் பாச பி எம் தாமஸ்க்கு ரொம்ப குளோஸ் அவன் ஹிந்தியில பிடிச்சி கைப்பையும் கத்தி நம்ம புலம்பி அழுது கத்திட்டான் அப்போ என்ன நடந்துச்சுன அவன் அவ்வளத்தையும் சொல்லிட்டான் இப்படி தள்ளிக்கிட்டு வந்தாங்க நான் கம்ப வச்சு இப்படி பண்ணேன் அது என்ன பண்ணிடுச்சு இவங்க கையில் பட்டுச்சு எல்லா அறிஞ்சி என்னை கழுத்துலாம் பிடிச்சிட்டாங்க அடிக்க ஒரு பாஸ்டர் வந்து என்னைய ஒரு பிரதர் வந்து என்னை காப்பாற்றி வழியே கொண்டு வந்து விட்டாரு இவ்வளவுதான் சொன்னான் அவருக்கு புரிஞ்சுக்கிச்சு அப்போ இவன் தான் வந்திருக்கான் காப்பாத்திருக்கான் அடிச்சது இவன் தான் அப்படியே ஆப்பாச்சு இதெல்லாம் வரும் நம்ம முகர் என்ன சொல்லுவான் கை ராசிக்கு இதெல்லாம் வாயு வரும் பைபிளை தூக்கிட்டா இந்த பிரச்சனை கதையெல்லாம் தலைமையிலே சுத்தும் மனுஷர்களை எங்கள் பக்கத்தில் போக வைத்தீர் அப்படியா தியேட்டர்ல தான் இந்த வேலையை செய்வாருங்க தியேட்டர்ல இத்தனையோன்னு கவுண்டர் கட்டி வச்சிருப்பான் இப்போ சொன்ன இந்த வருஷம் ஸ்டால் அதே மாதிரி அவ்வளவு பசங்களும் அதாவது பரவாயில்ல இதுக்கு மேலே திடீர்னு விடாமலே ஏறுவான் நீ விட்டா தான் ஏறி போயிட்டே இருப்பான் கூட்டங்கள்ல எனக்கு தேவை உங்களுக்கு பாவம்ன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கணும் என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு நிச்சயம் கிடைக்கணும் அர்த்தம் என்னன்னா உனக்கு ஒரு சத்தம் கேட்கணும் மார்க்ல ரெண்டுலயே இருக்கு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இன்னும் வேற இடத்துல சொல்லிருக்கா ரெண்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது எவ்வளவு அருமையான கிடைச்சிருச்சு திமிர்வாதம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் திமிர்வாதம் எட்டு செகண்ட்ல வெளியே போயிடுச்சு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட நீ போகலாம் அவ்வளவுதான் எழுப்பிட்டான அடுத்த செகண்ட் அந்த பரிசுத்த ரத்தம் அந்த வல்லமை வார்த்தை அவனை மன்னிச்சிருச்சு அதுதான் நான் இப்ப சொல்ல வர்றது எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிச்சு முழங்கால் பூத்து நல்லா அழுங்க சின்ன குறைகளோ பெரிய குறைகளோ புத்தீனமோ எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவுடைய சமூகத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க மிரியா மன்னிப்பு கேட்கல கேஆசி மன்னிப்பு கேட்கல யூதாசு மன்னிப்பு கேட்கல ஆதாமையா மன்னிப்பு கேட்கல ஆனா பேதரி அழுதான் அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சது நீங்க பாருங்க அதிகாரத்துல கூப்ட்டு ஆனா பிரச்சனை வந்து குஷ்டரோக உடனே ஆர்வன் கத்திட்டான் எங்கள் பாவங்களை என்ன செஞ்சிருங்க மன்னிச்சிருங்க இவ மேல இவ பாவத்தை நினைக்காதீங்க சுமத்தாது அதனாலதான் அவனுக்கு என்னாக பனிரெண்டு பதினொன்னு அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தி மட்டும் அவரு பகுதி மெரியாம் கேட்டாலா அப்படியே குஷ்டரோகி ஆகி சாவாடே தவிர வாயத்திறந்து ஆண்டவரே மன்னி மாட்டாள மெரியாம் கேட்டாலா கடைசி மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று மிரியா உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஸ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்த அவள் குஸ்டரோகியா இருக்க கண்டான் கண்ட உடனே தான் என்ன செய்ய புரிஞ்சு அடுத்த ஒரு செகண்ட்ல அவங்க ஊழியக்காரங்கிறதுனால சப்போர்ட் பண்ணல ஆண்டவர் ஊழியக்காரன் அவளை விட்டுட்டான் அந்த வேலையே கிடையாது பட்டயம் வரும்போது எல்லாத்தையும் செஞ்சிடும் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்ப மறுதளித்து போன மனுஷன் புதுப்பிக்க என்னது கூடாத காரியம் சாரி இப்ப பேதம் மறுதளிச்சாரு மூணு தரம் மறுதளிச்சாரு மாசத்துக்குள்ள வருஷத்துக்குள்ள எத்தனை மாசத்துக்குள்ள ஒரே இரவுல சேவல் சேவல் கூறுறதுக்கு முன்னாலையா எத்தனை தரம் கூறுறதுக்கு முன்னால வாசிங்க சேவல் இரண்டு தரம் கூறுறதுக்கு முன்னால அவர் எத்தனை தரம் மறுதளிச்சாரு மூணு தரம் மறுதளிச்சாரு அப்ப மூணு தரம் புதுப்பிக்கப்படுவது கூடவே கூடாத கூடாத கூடாத காரியம் மன்னிப்பு கிடைச்சது எப்படி புதுப்பிப்பிக்கப்பட்டான் அவனை தேடி திபரியா கடைக்கு கடைக்கடைக்கு ஏசு வந்துட்ட அப்ப வசனம் பொய்யா இல்ல அழுதான் தான் செஞ்ச தப்புக்காக செஞ்சான் வாசிங்க மத்தே 26-79 நீ என்னை மனம் கசந்து அழுதான் அவசரப்பட்டன நீங்க சொல்லியுமே நாம யாவுதெல்லாம இப்படி செஞ்சுட்டேன் அவசரப்பட்டுட்டே அய்யோ கத்தி கூச்சல் போட்டான் இத்தனை வருஷம் நான் பைபிள் வந்ததுல பிரயோஜனம் இல்ல மீன் பிடிக்கிறத விட்டுட்டு நான் எங்க வந்தேன் மனுஷனை படிக்கணும்னு கொண்டு வந்தீங்க நான் அப்பாவை விட்டேன் சகோதரியா மாத்திட்டேன் என்னெல்லாமோ நான் பிரதிஷ்டில நிலவரம் இப்ப கடைசியில நான் மறுதளிச்சு போயிட்டேன் மருதிச்சு போனவன் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் எழுதியிருக்க என் கதை என்ன ஆகும் அழுதான் அழுதான் அழுதான் அழுதான் விரக்தி அடைஞ்சான் கடைசியில மீன் பிடிக்கவே வேண்டாம் இனி நமக்கு இந்த தகுதியே இல்ல ஊத்துக்கு நமக்கும் தகுதி கிடையாது அவ்வளவு துரோகியா மாறிட்டோமே அவனுடைய மனம் கசந்து அழுததேசு பாத்தரா அந்த பார்வையில தான் அவன் அழுததே ராசிங்க மருதளிச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதுதான் மருதளிச்சு மருதளிச்சு முடிச்சுட்ட உடனே மூணா இரண்டாம் தரம் சேவல் அட்டிச்ச உடனே திரும்பினான் இயேசு என்ன நினச்சிருந்தேன் ராசிங்க சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தனிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதிரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் இருக்கா ஏசு அவனத்தான் பார்த்துட்டே இருக்காரு சேவல் கூவிடுச்சு சும்மா சரத்திரத்துல சொல்லுவாங்க கதையா சொல்லுவாங்க எங்கயாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதோ தூங்கிட்டு இருக்கும் போதோ திடீர்னு சேவல் கூவிட்டாலே பேத அலறிடுவானா ஏன்னா அவன் மைண்ட்ல எது ஓடியோ ஏசுவ மறுதளிச்சது மறக்கவே இல்லை அதனால நமக்கு இந்த நாட்கள்ல தேவை மனம் திரும்புதல் மனம் அழுதல் அடிச்சு நொறுக்கணும் நம்முடைய இறுதத்தக்கத்தர் அழனும் கத்தணும் கூச்சல் போடணும் அண்டவரே மன்னியும் கேட்கல ஒன்னு தப்பு இல்லையே சிலுவையிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்து விழுகிற வரைக்கும் கேட்கலாம் நீ கரெக்டா மன்னிப்பு கேட்டீங்க ரெண்டு குருந்தியர் ஏழு பத்து பதினொன்று தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உண்டாகும் ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபடுகிறது இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்றே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் நான் இப்போ வெளிய பிரசங்கம் போகும் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்றேன் மனம் திரும்புதலுடைய விஷயத்துல பேசும்பொழுது மனம் திரும்புதல் நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம் சகைய மனம் திரும்பான் என்ன செஞ்சா நான் அநியாயமாய் வாங்கினத திரும்ப கொடுத்துறேன் ஏன் ஆசையில பாதி யார் கொடுத்துட்றேன் ஏழை கொடுத்துறேன் அப்ப நம்ம மனம் திரும்புதல் என்ன செய்வோம் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுதல் திருப்பி கொடுத்தல் அறிக்கை எடுதல் ஒப்புரவாகுதல் இப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்றோம் ஆனா இந்த மனம் திரும்புதல் வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஒன்னு இயேசுவை பார்த்த உடனே ஒரு நடைபெறுகிற ஒரு மனம் திரும்புதல் அடுத்து சாகுர வரைக்கும் நடைபெறுகிற ஒரு மனந்திரும்புதல் புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுதா ஏசுவை பார்த்த உடனே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் இந்த லட்சிப்புக்குள்ள வந்தபோது ஐயோ நான் பாவி நான் பிறந்ததுல இப்படி எல்லாம் தப்பிட்டேன் அக்கிரமம் பண்ணிட்டேன் அந்நியம் பண்ணிட்டேன் உபச்சாரம் பண்ணிட்டேன் சிகரெட் குடிச்சிட்டேன் பாவை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சிட்டேன் ஓத ஒரு மனம் உடனே என்ன செய்வான் எல்லாத்தையும் ஒப்புறவாகும் சமாதமாக நான் ஏசுவ ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவான் ரைட் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு அதுதான் வெளிப்படுத்தல் ரெண்டு மூணு அதிகாரங்கள்ல ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லி இந்தெந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பு இந்தெந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பு நீ ரச்சிக்கப்பட்ட போது நல்லா தான் இருந்த இப்போ இப்படி இப்படி உனக்குள்ள தோல்விகள் வந்திருக்கு இதுல நீ என்ன செய்யணும் மனம் திரும்பினீன்னா நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா உனக்கு சிங்காசனம் அப்ப இந்த தொடர் மனம் திரும்புதல் நிலைத்திருக்கணும் ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டு அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் எப்ப மனந்திரும்பி நீ நல்ல சுத்தி போடுற சுத்தி இருக்கு பிறகு உனக்கு பெரிய ஜாக்கிரத உண்டாயிரம் ஒவ்வொரு எடுத்து வைப்ப ரொம்ப கவனமா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கா தீப்பாது என்னன்னு தெரியலே மைண்ட் ஓடும் எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் அப்படின்னா உனக்குள்ளது தப்பு பிரதர் நீங்க சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல இது மிஞ்சின காரியம் இது வசனத்துக்கு புறம்பானது சத்தியத்துக்கு புறம்பானது உபதேசத்துக்கு புறம்பானது இப்படி பண்ண இப்படி பேசினாங்க வேண்டாம் இப்ப உனக்குள்ளேயே ஒரு கோர்ட் இருக்கணும் போட்டாலும் தப்பு அவசரப்பட்டுட்டிட்டு உடனே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சாரி நானு பேசக்கூடாது உடனே அந்த ஒப்புரவாகுதல் இந்த குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்லுதூத்துல பாத்துக்கலாம் இப்ப உடனே மன்னிப்பு கேட்ட அவன் ஒரே நாளில் ஒருவன் குற்றம் செய்து ஒரே நாளில் மறுபடியும் கேட்டாலும் மன்னிப்பு என்ன உண்டாகுது தப்பு நடக்குது மன்னிப்பு கேட்கறான் தப்பு நடக்குது மன்னிப்பு கேட்கறான் வாசிங்க ஏதாவது எங்க எடுத்த வாசங்க ஒரே நாளில் எதுலையாவது எடுங்க பதினேழு மூணு நான் என்ன சொன்ன முதல்ல அதான் சொன்ன உங்களை குறித்து எச்சரிக்கையா உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள் அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக அவன் ஒரு நாளில் ஏழு உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து ஏழு தரமும் உன் இடத்தில் வந்து நான் மனஸ்தாபடுகிறேன் உடனே வந்து என்ன செஞ்சான் எப்ப பார்த்தாலும் புத்தியே இதுதான் அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனா அவன் என்ன செய்யறான் அவனுக்கு என்ன உணவு என்ன உண்டாகுது ஒரு உணர்வு உண்டாகுது தப்புட்ட பேசிட்ட ஒண்ணிக்க மனஸ்தாப்படுகிறேன் அவனுக்கு மன்னிப்பாயங்க வீட்டில் நடந்திருக்கா அப்படி நடந்தா வீடு ஒரு கோயிலா மாறி இருக்குமே கோபுரமா மாதிரி இருக்காதுல ஆத்திரம் அவசரம்லாம் உண்டு படக்குன்னு டென்ஷன் ஆயிடும் என்னதான் கையில பைபிள் இருந்தாலும் பட்டுன்னு கோவம் வந்துடும் ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க ஒரு ரிஷி வந்து கோபமே பட மாட்டேன் அவரை சோதிக்கிறதுக்கு ஒருத்தான் சுவாமி நீங்க கோவப்படுறதே இல்லையா என்ன பண்ணாலும் கோவ மாட்டா அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இப்படியும் ஒரு பத்து டிரிப் கேட்டானா நீ மரியாதை இங்க இருந்து போறியா இல்லையாம அவளதான் அது மாதிரி உனக்கும் சோதனை வரும் சினிமாவே பார்க்க மாட்டோம் சுவாமி அப்படின்னு இருந்தா வீட்டுல அன்னைக்கு ஃபுல்லா டிவி சேனல்லாம் ஓட வைப்பான் புருஷனோ பிள்ளையோ அதோ ஓட வைப்பாங்க திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க இப்படி நடந்து போவீங்க அப்படி நடந்து போவீங்க திருப்பி அந்த கதவுல இருந்து பார்ப்பீங்க திருப்பி அதை இழுத்து கொண்டு வந்து உன்னை சோபால நிச்சயம் உட்காரிச்சிடும் திருப்பி கோயிலுக்கு வந்த உடனே சோத்தரப் சோத்திரப் சோத்திரம் இனிமேல் நான் போகக்கூடாது இனிமேல் அந்த ரூம் பக்கமே போக கூடாது இப்படித்தான் பிள்ளைங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தயவு செய்து கொஞ்ச நேரம் நம்ம பாவம் பண்ணி போய் தேவனிடத்துல இருந்து கேட்போம் நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது ஏன்னா நீங்க செஞ்சதுக்கு உங்களுக்கு தான் தெரியும் உங்க அறிவில் தான் அது என்ன செய்யுது இருக்கு நான் வேதவசனத்தை வச்சு ஒரு ரூட்ல கொண்டு போவேன் ஆனா அதுக்கு முன்னால நீங்க கொஞ்ச நேரம் தேவசமூத்துல தாழ்த்தி அந்தவரு நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க யாருக்கு விரோதமா செஞ்சாலும் அது யாருக்கு உரமா செஞ்சது பச்சை பலட்ட தாவது தவறு செஞ்சாரு வந்து ஒரு கூட்டு கணக்கு போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சங்கீதா ஐம்பது ஒன்னு நாலு நாலு தேவரி ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சேன் வேசித்தனத்துல அழிச்சிட்டு பணத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு பன்னி குட்டையில இருக்கும்போது ஒரு ஜபம் பண்றான் புத்தி தெளிஞ்சு என்ன சொல்றான் தேவனே புத்தி தெளிந்த போது அப்படி வைபிள் இல்லையா பதினேழு சாகுறேன் நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் செஞ்ச தப்போதமான விரோதமான பாவம் செஞ்ச பணத்தை போய் வேசித்தனத்துல அழிச்சு சரீரத்தை கெடுத்து சொத்தெல்லாம் அழிச்சிட்ட பிறகு அவன் சொல்றது என் சம்பாத்தியத்தை அழித்தேன் எனக்கு உரிமை இருக்கிறதுன்னு வாங்கிட்டு வந்தான் ஆனா அழிச்சு முடிச்சு புத்தி தெளிஞ்ச பிறகுதான் சொல்லுது இது பர்லவத்துக்கு விரோதமான பாவம் எல்லாருக்கும் கலை மூடுவோம் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த போன ராபோஜனை எடுத்ததுல இந்த ராபோஜனை வரைக்கும் பர்லவத்துக்கு விரதமான பாவம் என்ன தேவனுக்கு ரோதமான பாவம் என்ன நம்ம என்னென்ன காரியங்களை தப்பு இருக்கோம் அந்தவரே மன்னிங்க மன்னிக்க சொல்லுங்க நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டால் நம்ம மன்னிக்க சுத்தி அவருடைய இரத்தம் வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்தி அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் எல்லாருக்கும் முடிவு கொஞ்சம் நறுமளங்கள் போடுவோம் பதினஞ்சு கூட்டம் எல்லாம் தேவையில்லை ஒரே கூட்டத்தையும் கரெக்டா பயன்படுத்திட்டா போதும் இந்த கூட்டத்திலே பிளஸிங் ஆயிடும் எல்லாம் ஓடி போயிடும் வானத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு என் மேல் கிருபை எவ்வளவு பெரிய ரட்சிப்பு சிலுவை பரதேசில் வரும் பொழுது உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியே நினைத்து கொள்ளும் அழகா தப்பி போயிட்டான் ரத்தம் உனக்கு விடுதலை காத்திருக்கிறது பாயத்தரங்க அறிக்கை எடுங்க அவங்களுடைய அந்தரங்க ஜீவியத்தை நீ மனுஷன்ட சொல்லாத சொல்லு உள்ளுக்குள்ள புலம்பு ஒறாவை போல கூவு புலம்பிண்ட சொல்ல திறந்த கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் புலம்புவோம் அறிக்கை மன்னிப்பை பெற்றுக் நம் நேற்று இருந்து பிரியர்கள் இல்லவாட்டால் எதை நேசிக்கிறவர்கள் எதை விரும்புகிறவர்கள் அதை குறித்து நாம் சிந்திக்கிறோம் இரண்டாம் திமுத மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்படினில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் நேற்று நாம் இந்த ரெண்டையும் சிந்தித்தோம் மனுஷர்கள் யாரா மாறுறாங்க தற்பிரியராய் மாறுகிறார்கள் तन ऐसे तान, तान, तान, तान नेरते करार तन नैसी ते अलिकेर से तुच्च अदल तारण कैट ஒரு நாள் அவன் வியாதிப்பட்டதை விசாரித்து அவனை பார்க்க முடியாத மற்ற தேசத்திலிருந்து சிலர் வந்தபோது இசைக்கியா தன்னுடைய தேசத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு காட்டினான் அவர்கள் போன பொழு தெற்கு திருச்சி வந்தான் யார் அவர்கள் எதற்கு வந்தார்கள் அப்படி வந்த இடத்துல நீ என்ன செய்தாய் எதையெல்லாம் நாம் காட்டினாய் அப்படின்னா அப்போ கொஞ்சோன்னா என் ராஜ்யத்தில் நான் காண்பிக்காத ஒன்றுமே இல்லை எல்லா மேன்மையானதையும் காட்டினேன் அப்படியா அப்படின்னா கத்தர் சொல்கிறாரு நீ காட்டினது எல்லாமே எங்கே போய்டும் சிறைப்பட்டு போயிடும் உன் பிள்ளைங்க கூட அடிமையாக இன்னொரு அரண்மனையில் வேலைக்காரனாக மாறுவாங்க நீ இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது ஆனால் ஒன்று நீ இருக்கிற வரைக்கும் அதை என்ன செய்யாது நடக்காது அப்படின்னு உடனே வேண சொன்னான் ஐயோ என் ஆண்டவரு என்னை மன்னிங்க சுவாமி இப்படி ஒரு சம்பவம் என் சந்ததிக்கு நடக்க கூடாது என் பிள்ளைங்கள்லாம் அரண்மனை அடுத்த அரண்மனையில போய் வேலைக்காரங்களா மாறக்கூடாது ராஜீவமான என் சந்ததியை விட்டு போக கூடாது அப்படின்னு கேட்கல அப்படித்தானே கேக்கணும் ஐயோ நான் செஞ்ச தப்புக்கு என் பிள்ளைங்களெல்லாம் வாங்கி ஒண்ணும் பண்ணிடாதீங்க தப்புன்னு நான் தான் மன்னிச்சிருங்க இனிமே நான் இப்படி அவன் வந்தாலும் நிச்சயமாட்டேன் காட்ட மாட்டேன் பேச மாட்டேன் அப்படித்தானே சொல்லணும் ஆனா அவன் என்ன அடிமையா ரெண்டு இருபது பதினெட்டு நோக்கி நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என்ன நல்லது என்ன உண்மையும் இருக்குமே என்றான் பதினாறு நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போ உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என்ன நீ தவப்ப என்ன ஒரு ராஜா இவனையே போய் ராஜாவே சொல்றான் உன் பிள்ளைகள்லாம் அடிமையா போவாங்க உன் ராஜ்யத்துல உள்ளதெல்லாம் அங்க போயிடும் ஆனா நீ உன் காலத்துல அது நடக்காதுன்னு சொன்னார் இவன் சொல்றான் அது நல்லதுதான் என் காலத்திலயாவது சேர்த்து போயிடுற அப்படியா அப்ப இவன் தன்னுடைய காரியத்தை மட்டும்தான் இவன் செய்றான் கவனிக்கிறான் அதனால இது கடைசி காலம் அதனால ஜனங்கள் எப்படித்தான் இருப்பாங்க தற்பிரியா தான் தற்பிரியரா இருப்பாங்க நான் அதுக்குதான் ஒரு குடிகார வந்து இந்த சாராய கடையை ஒட்டி எதோ வைக்கிறான் பார்ன்னு வைக்கிறான் அந்த எரிச்சல் சமாளிக்கிறதுக்கு இவன் பாட்டுக்கு சாப்பிடுவான் பாருங்க நானூறுவாங்க ஆனா இவன் பெற்ற பிள்ளை ரெண்டு பிள்ளை அங்க சோறு இல்லாம கஞ்சி இல்லாம எங்க கிடக்கும் வீட்டுல ஸ்கூல் கட்டாம காலையில வந்து கேக்கும் சரி சரி போயிடுவான் இப்படி எவ்வளவு குடும்பங்கள் இவங்க எல்லாம் தற்குரிய நாம் காணப்போகிறது நேற்று இரவுல பணப்பிரியர்களை பார்த்தோம் பணத்துக்கு பின்னால போய் அநேகர் விசுவாசத்தை விட்டுட்டது நமக்கு தெரியும் இன்றைக்கு இரண்டாம் திமுக மூன்றாம் அதிகாரம் இங்கே ஒரு பிரியர் துரோகாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு மற்றொன்று சுகபோக பிரியர் நம்ம தேவ பிரியர் என்பதை கடைசியில பார்க்கலாம் இன்றைக்கு நாம் முதலாவது பார்க்க போகிறது சுகபோக பிரியர் நாம் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு கடைசி காலங்களில் இப்படி பல உலக சூழ்நிலைகள் மாறும்போது நம்மில் அனைகர் சுகபோகப் பிரியராக மாறுகிறார்கள் இந்த மார்க்கம் வந்து எளிமையின் மார்க்கம் இந்த மார்க்கத்தின் இன்னொருடைய பெயர் சிலுவை மார்க்கம் இயேசு ஒரு விசுவாசியவோ ஒரு ஊழியக்காரனையோ தனக்கு பின்பற்றி வர சொல்லும் பொழுது நீ ஐஸ்வர்யத்தோடு என்னை பின்பற்றி வா இல்லவிட்ட வசதிகளோடு என்னை பின்பற்றி வா சுகபோகத்தோடு என்னை பின்பற்றிவான்னு ஒருத்தன்ட்டு என்ன செய்யல சொல்லவே இல்லை ஏசு தெளிவாக சொன்னாரு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா சிலுவையில் சுகம் இருக்கு சொல்லுங்க நமக்கு சுகம் தேவை உலக சுகம் தேவை அது ஆரோக்கியத்தை காண்பிக்கிறது ஆனா சுகபோகங்கிறது அது அல்ல அது உல்லாச வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை நமக்கு தேவையில்லைதான் பைபிள் சொல்லுகிறது அப்ப சிலுவையை தூக்கிட்டு போகும்போது சுகம் இருக்குமா இல்ல சுகபோகம் தான் இருக்குமா அங்க அரண்மனையில அடிச்சு நொறுக்கப்படுறார் அப்படியே அந்த ஒவ்வொரு சாட்டை அடியும் அந்த கொக்கிகள் இழுத்து கிழிச்சு நார் நாரா எடுத்துருச்சு ரத்தம் எல்லாம் பாதி அங்கேயே போயாச்சு அதுக்கு பிறகு சிலுவையை தூக்கி தோல்லை வைக்கிறாங்க அந்த சிலுவையோடு வர்ற அப்போ அதுல முள்முடி சூட்டப்பட்டு அடிச்சு நொறுக்கி சொல்றாரு என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற ஒருவேளை விசுவாசிக்கு ஒரு பத்து கிலோ சிலுவை சொன்ன ஊழியக்காரனுக்கு இருபது கிலோ சிலுவை அவ்வளவுதான் இவனுக்கு புதிய ஒரு குரூப்புக்கு புதிய குரூப் என்ன சொல்லி இருக்கிறது ஒருத்தன் அவன் மடங்கு பலன் கொடுப்பாரு ஒரு விசுவாசிக்கு இருநூறு மடங்கு பலன் ஒரு ஊழியக்காரனுக்கு இருநூறு மடங்கு பலன் கொடுக்கிறார் ஐம்பத்தி ஆறுல குமாரர் குமாரத்திகளுக்கு உரிய இடத்தில் அதை காட்டிலும் உத்தம இடத்தையும் உத்தம கீர்த்தியும் என்று மொழியாத நாமத்தை யாருக்கு அதன் கனியை காக்கிறதான ஊழியக்காரனுக்கு இருநூறு கொடுக்கிறார் டபுள் போஷன் நீங்கள் இந்த உலகத்தில் பூமியில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் ஒரு ஊழியக்காரன் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன் அடுத்து எதிரிலிருந்து மீட்கப்பட்டவன் மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவன் நீங்க உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை நின்றீங்க குடும்பம் உண்டு கோத்தரம் உண்டு வம்ச வரலாறு உண்டு அண்ணன் தம்பி பண்பு பாசம் சித்தப்பா பெரியப்பா திடீர்னு ஆளை காணும் எங்க அண்ணனுக்கு மனைவிக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு அண்ணனுக்கு கல்யாணம் போயிடுவது நீ பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டே தவிர பிரிக்கப்படல மனுஷன் வேறுபிடிக்கப்படல ஆனா ஊழியக்காரன் இருந்தும் மனுஷரில் இருந்தும் மடங்கு என் பனிரெண்டு என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே உமக்கு அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்குறவர்களுக்கு இருநூறும் சேரும் அந்தவருக்கு ஆயிரம் கனிய காத்துக்கு உனக்கு எது கிடைக்கும் நூறு கிடைக்காது எவ்வளவு கிடைக்கும் கிடைக்கும் அதனால நீங்க சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மார்க்கத்தில் சிலுவை மார்க்கம் இதுல வந்துட்ட பிறகு சுகபோகத்தை விடணும் வரும் கத்திர வந்து பணத்தை கொடுப்பாரு வசதியை கொடுப்பாரு வாய்ப்பை கொடுப்பாரு ஐஸ்வர்யத்தை கொட்டி கொடுப்பாரு சகலபத்தமான எல்லாம் கிடைக்கும் ஆனா இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு நீங்க இப்படித்தான் வாழணும் அந்த நீங்க நிக்கணும் அந்த கட்டுப்பாட்டில் தான் நீங்க நின்று ஆகணும் வேற வழியே கிடையாது இந்த மார்க்கம் சிலுவை மார்க்கம் சிலுவையில் நீ குடிக்கணும் நீ ஆசைப்பட்ட குடிக்கலாம் நீ குடிக்கணும் எதை குடிக்கலாம் காடியை குடிக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னால இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சுகபோகத்தை நாம் வெறுக்க வேண்டியது அவசியம் ஏசு பிதாவுக்கு சமமா இருந்த அந்த மகிமையான சுகபோகமான வாழ்வை வெறுத்தார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவசனம் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எப்படி தேவனுக்கு சமமா இருக்கிற அந்த மகிமையான ஸ்தானம் தேவன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை அவர் எப்படி கொள்ளையாடின பொருளாய் பிடிச்சிக்காம நம் நிமித்தம் மனித சாயலானார் அடிமையின் ரூபம் எடுத்தார் இறங்கினார் இருக்குல்ல அப்ப அவரு நமக்காக அத தியாகம் பண்ணியிருக்கும் பரலூர் ராஜ்யத்தை நிமித்தம் நம்ம வெறுமையாக்க வேண்டாமா கத்தர் கொடுப்பாரு கொடுக்கிற தெய்வம் முந்தி சொல்லுவாங்க சமீபத்திலும் சொல்றாங்க அந்த காலத்தில் கத்தர் கொடுக்காம ஊழியக்காரங்களை சோதித்தாரு இப்ப நினைச்சிட்டாரு என்ன செய்ய கொடுத்து சோதிக்கிறாரு அதான் விஷயம் அன்னைக்கு காரன்னா குதிரை கொம்பு மாதிரி இருந்துச்சு சாப்பாடு கிடைக்காது இப்போ அப்படி கிடையாது ஒன்னாந்தேதி நான் சாப்பாடு கொடுக்குறேங்களா இன்னொருத்த வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் என்ன செய்றேன் சோறு கொடுக்குறேன் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன் இன்னொருத்த வந்து சொன்னான் எனக்கு ஒரு சான்ஸாவது கொடுக்க கூடாதான் நாங்கள் ஏதாவது ட்ரீட் பண்ண மாட்டோமா இன்னைக்கு அப்படி அல்ல கத்திர அப்படி மாத்திட்டாரு சூழ்நிலைய இன்னைக்கு கத்திர உனக்கு கொடுப்பாரு கொடுத்து சோதிப்பாரு அதில் உண்மையா இருக்கியா நீ இழுக்கப்பட்டு போயிரு பிதாவுக்கு சமமா இருக்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா அந்த ஸ்தானத்தை நமக்காக இணைஞ்சாரு அவரு விட்டார் அது ஒரு அருமையான போஸ்டிங் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் முப்பது முப்பத்தி ஒன்னு வசனங்களில் பாத்தீங்கன்னா அது செல்ல பிள்ள போஸ்டிங் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் எப்படி எப்படி இருந்தார் பரலகத்துல செல்ல பிள்ளையாக ராஜகுமாரனாக தேவகுமாரனாக அழகா அங்க இருந்துகிட்டு நித்தம் அவருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருந்தவரு மனிதனை மீட்கணும்ங்கிற அந்த காரியத்துக்கு ஒப்பு பொழுது அடிமையாய் மாறினார் ஒண்ணும் இல்லாமித்தது நமக்கு கத்தர் தந்தை உடனே நீங்கிட கூடாது இஷ்டத்துக்கு சாப்பிடணும் இஷ்டத்துக்கு சொல்றாங்க சிபிஎம் விசுவாசி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு இடங்களே நீ சிபுக்கு நீ ஏன் வந்த ஏன் நீ இதுக்கெல்லாம் வர்ற போயிடு நல்ல விசுவாசிகள் சொல்றாங்க இவன் புத்தி எப்ப நான் கண்டுபிடிக்கலாம் கல்யாணத்துலதான் இவனை ஒரசனும் தங்கம் மாசுற்ற தங்கம் மாசு உள்ள தங்கமா அங்க மா அவருக்காக உ வேண்டாம் சொல்றத சுக வாழ்வு நமக்கு தேவையில்லை கொஞ்ச கால வாழ்க்கை கொஞ்சம் திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டே எணிஞ்சாலும் கொண்டு வந்ததும் கொண்டுக போறது இல்ல எல்லாரும் இங்கே விட்டுற வேண்டிதான் நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான் உனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காது ஆண்டவரே எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க எழுச்ச முடியாது கேட்க முடியாது ஒட்டனே கண்ணை மூணா போயிட்டு முடிஞ்சு போச்சு நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க அதனாலதான் நாங்க சொல்றோம் ஒன்னு ஐந்து ஆறு சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் முடிஞ்சு போச்சா சுகபோகமாக வாழ்ந்தா நீ உலகத்தில் சபைக்குள்ள எப்படி இருக்கிற உயிரோடு செத்து போயிருக்க வேண்டாம் எனக்கு தெரியுங்க சரியான பணக்கார விசுவாசிகள் எனக்கு தெரியும் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் ஒரு நாள் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு இது காப்பி போடுறதுக்காக அவங்க பெட்ரூம்ல இருந்துச்சு அந்த இது கம்ப்யூட்டரு சரின்ட்டு போன உள்ள போன அவனுக்கு இருக்கிற வசதிக்கு என்ன டாப்லாம் அந்த பெட்ல கட்டில எதே கிடையாது மெத்தையே கிடையாது நம்மளை பார்த்தோன்னே தூக்கலாம் ஒளிச்சு வைக்கல அவ்வளவுதான் அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்து எப்படி அந்த வீட்டுல அவங்க இருக்கிறாங்க அவனுக்கு இருக்கிற வசதி சபையில் ஒரு செகண்ட் ஆள் மாசம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் ரூபாய் டசம் லட்சம் என்ன வருது ஒரு இடம் இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு ஆளு வீட்டில் கட்டில என்ன கிடையாது ஆச்சரியமா இருந்துச்சு விபரீதம் என்ன நடக்க போது நன்மை என்ன நடக்க போது அரகுற தூக்கத்துல கிளியரா சொல்லிடுவாரு அப்படித்தான் அவங்க எல்லாம் நமக்கு அப்படி கிடையாது நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சா ஒரு டிசைன் டிரெஸ் வாங்கிட்டு வருவான் இருநூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைச்சா ஒரு டிசைன் செருப்பு போட்டு வருவான் இன்னும் ஒரு ஐநூறு ரூபாய் கூட கிடைச்சிருச்சுன்னா உடனே கார் வந்து கொடுக்கறாங்க டெய்லி முன்னூறு கெட்டுனா போகுதுன்னு உடனே கார் எட்டு வந்து எப்படியாவது அந்த சுகபோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் தயவு செய்து நாம் சுகபோக வாழ்வு வாழ்ந்தால் உயிரோடு செத்துப்போன வாழ்க்கையில் இருக்கிறோம் உனக்கு என்ன தேவையோ அதை தருவார் வச்சுக்கோ தேவையில்லையா வந்தாச்சு இந்த மார்க்கத்தில் கடைசி வரைக்கும் ஜெயிச்சு ஓடி பல்லவத்தில் போய் நினைஞ்சிடணும் மகிமையில சுதந்திர வழியா மாறிடணும் அதை விட்டுட்டு சுகபோகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதுலயே முங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு எலும்பிக்கிட்டு பாசிங்க யாக்கோபு அஞ்சு அஞ்சு பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள் உழன்றீர்கள் அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள் நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக வசனம் ஐஸ்வரியவான்களே கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழறி அழுங்கள் முடிவு உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நியாயத்திருப்பு வந்துடும் தயவு செய்து இந்த நாட்களில நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரம் வந்து வித்தியாசமான ஒரு காலம் விசாசம் பார்ப்பான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ சிலுவைக்கு போயிடக்கூடாது உலகத்தின் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஸ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் நீ கால விழுந்து வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நமக்கு தேவை தேவைகளுக்கு மட்டும் போதும் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே நமக்கு போதுமென்று இருக்க கடவுள் ஒரு நல்ல வீடு தேவை சத்தியத்துக்காக இருக்கிறது கத்தர் நமக்கு ஒரு வீடு தேவை சொந்த வீடு தேவைதான் வச்சிருக்க ஆனா அந்த வீட வாங்கிட்டு அதுல முதல்ல ஒரு சோகேஸ் எதுக்கு சோகேஸ் இந்த பொம்மை சின்ன இருந்து வச்ச பொம்மை எல்லாம் முன்னால வச்சிருவாங்க இன்னும் இதை கூட ஜெயிக்கலி சோகேஸ் கட்டினியா ரைட் வசன வை ரெண்டு வசனம் நச்சுன்னு போடுது மற்றபடி நமக்கு சோகேஸ் தேவையில்லை வாங்கின பதக்கங்கள் வாங்கின சர்டிபிகேட்டு வாங்கின அவடையிட்டு தேவையில்லை விடு நம்ம பார்க்கல வந்துட்ட பிறகு சுகபோகத்தில் உழலாதேயா நாற்பத்தி ஏழு ஒன்று பாபி நோன் குமாரத்தியாகிய நீ இறங்கி மண்ணிலே உட்காரு குமாரத்தையே தரையிலே உட்காரு உனக்கு சிங்காசனம் இல்லை நீ செருக்கு காரியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை இது யாரு இது பாபிலோன் பாபிலோனுக்கு அழைக்கும் போது சொல்ற நீ இனிமே சுகசெல்வி என்று அழைக்கப்பட மாட்டா ஏற்கனவே நீ சுகசெல்வின்னு அழைக்கப்பட்டாச்சு அவங்க வந்து பாபிலோன் வந்து ஒரு நவநாகரிகத்தின் தொட்டில் சொல்லுவாங்க நாகரீக தொட்டில் பாத்தீங்கன்னா வேர் அங்கதான் இருக்கும் வெளிப்படுத்தல் பதினெட்டு ஒன்று ரெண்டா அவன் பலத்தை சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று வாழ்க்கை நாற்பத்தி ஏழு எட்டு இப்பொழுதும் சுகசெல்வியே விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே நான் தான் என்னை தவிர ஒருவரும் நான் விதவையாவதில்லை நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே சுகசெல்வி அவங்களுக்கு சுகபோகமா இருக்கணும் கஷ்டங்கள் அனுபவிக்க முடியாது அநேகருக்கு இருக்கு பாடுபட முடியாது கஷ்டப்பட முடியாது வேதனைப்பட முடியாது சிலுவை தூக்க முடியாது ஏசு சிலுவையில பாடுபடணும் சொன்ன உடனே பேதிரு ஏசுவை கூப்பிட்டு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு அப்படி நடக்க கூடாது என்ன அப்படின்னாரு பன்னெண்டு பேரும் வாய முடிக்கீங்களேன் பாருவ பாசத்தோடு இருக்கான் அப்படியே சொன்னாரு அப்பாலை போ சாத்தானே என்ன நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறதுனா பாடுகளை சிந்திக்கிறது தேவனுக்கு மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறதுனா என்னதே சுகபொகமா அப்படி தொட்ட உடனே அடைந்த உடனே குஷ்டரோகி சுகமாவும் கண்ணு பார்வை கிடைக்கும் காது கேட்கும் ஊமையர் பேசுவாங்க வருவா சொல்லுங்க அந்த பரபரப்பான எழுப்புதலான கூட்டத்தில் மத்தியில யாரு கூட வந்துகிட்டே இருப்பா பேதர் அடுத்த செகண்ட் போஸ்ட் நம்பர் டூ யாருதான் அடுத்து யாருதான் பேதிருதான் பாடுகள்டனாத்த சட்டம் ஒட்டு கத்தல என்ன சொல்லிவிட்டாரு அப்பாலே போ சாத்தானே சுகபோகமாவே அற்புதங்களை செஞ்சிட்டே வளன்னு நினைக்கிறியா சிங்காசனத்துக்கு ாலும்கங்காரிகளுடையகழ்சாலும் எப்பீவிகளுடைய பழக்கம் என்னன்னா இந்த சுகபோகமா வாழ்றவங்களை அற்பமா எண்ணுவாங்க அவங்க நடை உடை பேச்சு பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அதான் அங்க கேடு ஏன்னா தனக்கு வசதி கூட்டிடுச்சு சொந்தக்காரங்களை வெளியே போம்பாங்க தாய் தகுப்பான கூட வெளியே போட்டுருவாங்க தெரியாதுவாங்க எனக்கு பழக்கம் இல்லம்பாங்க அவர் யாரோன்னு சொல்லிருவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சுகஜீவிகள் மற்றவர்களை நிந்திப்பார்கள் இப்ப உலகம் அப்படித்தான் இருக்கு நல்ல வசதியா இருந்தா நீ கெட்டு போயிட்டினா உன்னை யார் மதிக்கிற உன்னை யார் ஏற்றுக்கொள்றா பங்குக்கு வர வேண்டாம் பாங்க நீ சும்மா வர்றத விட வராமல் இருக்கிறது நல்லதும்பாங்க மாற இடம் கொடுத்து விடாதீர்கள் சங்கீதம் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் இவர்கள் துன்மார்க்கர்கள் சுகஜீவியோ சுகபோக வாழ்வு உன்னை துன்மார்க்கனாய் மாற்றும் துன்மார்க்கனுக்கு கத்தருடைய வார்த்தையை எடுத்துரைக்க என்ன உரிமை உண்டு துன்மார்க்கனுக்கு என்னுடைய வார்த்தையை பேச அருகதை இல்லை கத்தர் சொல்றார் வசனத்தையும் உனக்கு முன்பு முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் அதனால நமக்கு இந்த நாட்கள்ல தேவை வெறுமையின் வாழ்க்கை எளிமையின் வாழ்க்கை தியாக வாழ்க்கை பிரதிஷ்டையின் வாழ்க்கை தேவை எல்லாம் தருவார் கத்தர் நீங்க நினைச்சீங்கன்னா கத்தர் உனக்கு செல்வத்தை கூட்டி கொடுப்பாரு பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு அதிகாரம் உண்டு ஆனா நான் தூக்குற பைபிள் நிமித்தம் அது எனக்கு தகுதியாய் இராது அதான் முக்கியம் கத்தர் உனக்கு வந்து பணத்தை கொடுக்க முடியும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும் அள்ளி கொடுக்க முடியும் நான் நேற்று சொன்ன ஒரு சகோதரனை அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க என்னெல்லாமோ பண்ணலாம் ஆனா அவங்கெல்லாம் எவ்வளவு தியாகமா அதே பிரதிஷே நிக்கிறான் அப்படியே சத்தியத்துக்காக நிக்கிறாங்க கத்தர் என்ன தந்தாலும் உன்னுடைய விசுவாசம் செய்யக்கூடாது உன்னுடைய பரிசுத்தம் செய்யக்கூடாது உன்னுடைய பிரதிஷ்டை என்ன செய்யக்கூடாது அசையக்கூடாது நீ அதுலயே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும் ஜஜீவியம் வேற என்ன ஜெய ஜீவியம் வரும் எல்லாம் ஐஸ்வர்யம் வந்தா போராட்டம் வரும் ஐஸ்வர்யம் வந்தா துன்மார்க்க ஜீவியம் வரும் ஐஸ்வர்யம் வந்தா மத்தவங்களை நிந்திக்க வேண்டியிருக்கும் ஐஸ்வர்யம் வந்தா நாகரீகம் வரும் ஸ்டைல் மாறிடும் ட்ரெஸ் மாறிடும் இதெல்லாம் வரும் ஆனா நீ கரெக்டா அதுலயே தான் நிக்கணும் உனக்கு அதுல இருந்து என்ன கூட என்ன வரக்கூடாது மாற்றம் வரவே கூடாது ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏசாயா முப்பத்தி இரண்டு ஒன்பது சுகஜீவிகளாகியிருந்து என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் இவங்கெல்லாம் போய் கேக்கணும் கண்ண மூடுங்கள் ஜெவியுங்கள் நாலு மணிக்கு எழும்புங்கள் அப்படிலாம் சொல்லி அன்றவர் சொல்றார் சுகஜீவிகளே என் வார்த்தையை கேளுங்கள் நிர்விசாரிகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் சுகஜீவியும் உன்னுடைய வாழ்க்கையில நிருவிசாரத்தை கொண்டு வரும் உன்னை துன்மார்க்கனாய் மாற்றும் உன்னை நிந்திக்க கூடியவனாய் மாற்றும் உன்னை நாகரிகத்துக்கு இழுத்துட்டு போகும் கடைசியாக அதை இழுத்துட்டு போற இடம் அது உன்னை நிறுவிசாரியாய் மாற்றும் சோதமையன் அழிச்சாரு கண்ணுக்கு முன்னால் நிற்க வச்சு அழிச்சதுக்கு காரணம் என்ன வானத்திலிருந்து அக்னியை கொட்டினதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் சுகபோக வாழ்வு நிர்விசாரம் தான் பதினாறு நாற்பத்தி ஒன்பதா இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோ பாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம் ஆகார திரட்சி கர்வம் அடுத்த என்னது நிர்விசாரமான இஷ்டத்துக்கு போறது வர்றது வாழ்றது இப்படி ஒரு டிரெஸ் போட்டுக்கிறது அப்படி ஒரு ட்ரெஸ் போடுறது சுகபோக வாழ்க்கையை நாம் தியாகம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டதே கத்தர்க வந்து எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்காருங்க எல்லாத்தையும் கணக்கு சகலமும்பு அக்கௌண்டபிள் தான் கணக்கு தான் அதை தாண்டி போகவே போகாது இருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் ஷார்டேஜ் எந்த டிவிஷன்ல ஷார்டேஜ் ஆகிட்டு சாயங்காலம் ஒண்ணு நூத்தி ரூபாய் அந்த ஆள் போட்டும் இல்ல அந்த பேப்பர் அவ்வளோத்தையும் தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் அந்த பணத்தை கணக்குல கொண்டு வரணும் அது வரைக்கும் அங்கதான் கிடக்கணும் அது மாதிரி நமக்கு ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து நம்ம சரிப்படுத்தணும் எல்லாவற்றுக்கும் மேலாக லுக்கா பதினாறு பத்தொன்பதுல அந்த ஐஸ்வர்யவானுடைய சுகபோக வாழ்க்கை அவனை வேதனை உண்டாக்கும் இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போனது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அணுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் மறித்தான் வேதனை உண்டாக்கும் இடத்துக்கு போனான் கீழ லாசரி என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான் அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசல் கிடந்து அவனுடைய சொன்ன தம்பியை வாசிக்கிற ஐரியவான் மறித்து எங்க போனா இருபத்தி ரெண்டு ஐஸ்வரியும் வண்டி பாதாளத்துல இறங்கிடுச்சா ஏறல ஏறல வண்டி எங்க போயிட்டு இருக்கு கீழே சுகபோக வாழ்க்கை உன்னை பாதாளத்துல வேதனைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அதனால நமக்கு நாம் இந்த சுத்திரிப்பு கூட்டத்தில சுகபோகப் பிரியர்களா இருந்தால் மன்னிப்பு கேட்போம் ஒரு காலத்தில் பிரதிஷ்டா இருந்தீங்க எப்படி பிரதிஷ்டோடு வளர்ந்தீங்க எவ்வளவு பிரதிஷ்ட பிள்ளைகளை வளர்த்தீங்க ஆசை வந்துருச்சு உலகத்தின் ஆவி வந்துருச்சு இப்ப எல்லாரும் உடுத்துறாங்கன்னு நீயும் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப டீசெண்டா வராங்க அதனால நம்ம பிள்ளைங்களும் இப்படித்தான் இருக்கணும்னு பிள்ளைகளை தவறா வளர்க்குறியா தப்பு நிப்பாட்டு சுகபோக வாழ்வை நிறுத்து சுகபோகமாய் வாழ்ந்து உயிரோடு செத்தா எப்படி நமக்கு பரல ஊர் ராஜ்யம் கிடைக்கும் அடுத்ததாக அடுத்த பிரியர் பைபிள் பழைய பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலவிதமான பிரியர்களை குறித்து வேதம் சுட்டிக்காட்டுகிறது கலாத்தியர் ஒன்று பத்து மனுஷப் பிரியர் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் ஒன்று தற்பிரியர் மற்றொன்று பணப்பிரியர் அடுத்து சுகபோகப் பிரியர் அடுத்து யாரு மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள் இந்த மனுஷனை பிரியப்படுத்துற ஸ்பிரிட் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கு ஊழியக்காரங்களுக்கு இருக்கு விசுவாசிகளுக்கு இருக்கு உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு இருக்கு அவனை பிரியப்படுத்துறதுக்கு அவனுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு என்னெல்லாமோ பண்றாங்க ஆனா பைபிள் சொல்லுகிறது நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறோனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல நான் வந்து இந்த சபையில ஒரு பத்து பேரை பயக்க வச்சுக்கிட்டு அவங்க கூட கூத்தரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து சோத்த வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்ன ஆளுங்களை நான் தாக்கிக்கிட்டு அப்படின்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இவங்களை காக்கா பிடிச்சுக்கிட்டு ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப வசதியானவங்க இவங்களை ஏதாவது கை வச்சுட்டா நமக்கு ஆப்போசிட் எழுந்திருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் கண்டு கொள்ளாம அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க கூட நான் இருந்துகிட்டு நான் யாரு நான் யாரு நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல மனுஷரை பிரியப்படுத்துற ஸ்பிரி ரொம்ப இருக்கு கிறிஸ்தவ உலகில் அது ரொம்ப ஜாஸ்தி மனுஷரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம தோத்துட்டோம் நீங்க மனுஷரை பிரியப்படுத்த பிறகு அவனை நீங்க கண்டிக்க முடியாது தராசருடைய முள்ளு மாறிடும் உன்னுடைய அளவுகோல் மாறிடும் மனுஷனை பிரியப்படுத்த நீ 3-4ροух நாலாம் வசனத்துல பார்க்கும்பொழுது ஒரு சபையில ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தன் கந்தை ஒருத்தன் மினுக்கு ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான கந்தையானஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையில் உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் எப்படி ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் பரதேசி மாதிரி வர்றான் ஒருத்தன் பெரிய பணக்காரனா வர்றான் இப்ப இவரு ஒருத்தரை பார்த்து சொல்றாரு நீங்க இங்க உட்காருங்க இன்னொருத்தரை பார்த்து என்ன சொல்றாங்க உட்காரியா போயா டைம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பணக்காரன என்ன செய்ற பிரியப்படுத்துற அவன் காசுக்கு மதிப்பு கொடுக்குற சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க செய்து நான் மனுஷரை பிரியப்படுத்த கூடாது ஒரு சிலர்லாம் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக என்ன செய்றாங்க மனைவியை பிரியறதுக்காக அம்மாவை விட்டுறான் அம்மாவை அம்மாவை பிரியப்படுத்துறதுக்காக மனைவியை ஓடி போடுறான் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் நீ போய் வா முடிஞ்சிருச்சு ரெண்டுமே சரியா தப்பா சொல்லுங்க நாங்கள் இந்த பாதையில் போகிறோம் நோ கமெண்ட்ஸ் அப்படியா என்ன சொல்றது அம்மாவை அனுப்பினாலும் இங்க இருக்கு மனைவி அனுப்பினாலும் இருக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி எதில் வரும் தவறு நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரையும் அனுப்பாத ரெண்டு பேரையும் வச்சு நீ என்ன செய்யணும் அந்த இடத்துல தெய்வீகத்தை வெளிப்படுத்தி நீ பேலன்ஸ் பண்ணணும் சமாதானத்தை நீ பேணணும் அதுக்கு கத்தற்கிருப்பேட்டு என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் நமக்கு சத்தியத்தில் இது கூட நமக்கு பாலோ பண்ண முடியலன்னா எப்படி பணக்காரனை பார்த்து ஏழைய பார்த்து நாம் அப்படி செய்யக்கூடாது ஒருவரை நேசித்து ஒருவரை நீ பகைக்க கூடாது மூன்று விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் தன் மனைவி எப்படி பிரியப்படுத்தலாம் இதுதான் கல்யாணமான பையன் யார பிரியப்படுத்தலான்னு பாக்குறான் நீங்கள் கவலையற்றவர்களா இருக்க விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கத்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கத்தருக்குரியவிகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் அது போல மனைவியானவளுக்கும் கண்ணிகைக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் எப்படி கல்யாணம் கேட்ட கூடாதா என்ன பண்றது கல்யாணம் கட்டிட்டா கடைசி வரைக்கும் இந்த இன்ஜின்ல ஓட்டிதான் ஆகணும் புருஷம் புருஷன் புருஷன் புருஷன் போக வேண்டிதான் இவன் மனைவி மனைவி மனைவி மனைவினு பின்னாலேயே சுத்திட்டே இருப்பான் இந்த ரெண்டு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா ஆதி ஆகமும் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல புருஷன் பின்னாலேயே போறது மனைவி பின்னாலேயே போறது ஒரு சாபத்தினுடைய அடையாளம் தான் பைபிள் சொல்லுது அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாயிருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் மூன்று உன் புருஷனை பற்றி புருஷனை புடிச்சிக்கிட்டே இருக்கும் இது ஆசீர்வாதமான வார்த்தை அல்ல டென்ஷன்ல தெய்வம் கொடுத்த ஒரு சாபம் உன் ஆசை யாரைய பிடிச்சிட்டு இருக்கும் அதனாலதானே போனை போட்டுகிட்டே இருக்காங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா போன் வரும் வராம சந்தேகம் ஒரு அம்மா போன் பண்ணும்போது ஒரு குழந்தை சத்தம் கேட்டுருச்சு இவன் கடையில நின்னான் ஏங்க அது என்னங்க குழந்தை சத்தம் எந்த வீட்டில் இருக்கீங்க யார் வீட்டில இருக்கீங்க ஐயோ நான் கடையில தான் இருக்கேன் இல்லையே என்ன பண்றது மாட்டிக்கிட்டு ஏதா ஊழியத்துக்காது போயிருக்கலாமே யோசிக்கிறான் முதல்ல ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற கல்யாணம் கட்டின பார்ட்டிகள் எல்லாம் எங்களுக்கு முதலாவதே தெரிந்திருந்தால் நாங்கள் எல்லாரும் எங்க இருந்திருப்போம் ஊழியத்துக்கு வந்திருப்போம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில நீ யாரை நாடி போதிக்கிறாய் மனுஷரையா தேவனையா விவாகம் ஆகாதவன் கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் தன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தாயிருக்கும்படி அவன் கவலைப்படுகிறான் விவாகம் ஆனவனோ மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று கவலைப்படுகிறான் விவாகம் ஆனவளோ புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று கவலைப்படுகிறான் நீங்க யாரை பிரியப்படுத்துறீங்க புருஷனையா மனைவியவா வேற எந்த மனுஷன் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை ஆகாப் வந்து ராஜால் வந்து ராணி ஆனா அங்க ஆட்சி யாரு கையில தான் இருந்துச்சு அந்த அம்மா கையில தான் இருந்துச்சு அவதான் அங்க மேக்கர் கண்ட்ரோலரே அவதான் அவள மாதிரி பொம்பளைய பைபிள் பார்க்கவே முடியாது பயங்கரமான வித்தியாசமான அவள மாதிரி மேனேஜ் பண்ணி ராஜ்யத்தை கொண்டு போறதுக்கு ஆளே கிடையாது குடும்பத்தையும் அழகா மேனேஜ் பண்ணுவா எல்லாம் பிசாசு அவளுக்குள்ள சரியா உள்ள உட்காந்துருந்தான் ஒரு நாள் இவன் ட டல்லு அடித்து போய் வந்தான் என்னங்க நீங்கள் ரொம்ப துக்கமாக வரீங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தேன் சரி என்ன ஆச்சு அதை கீரை தோட்டமாக மாற்றலான்னு ஆசைப்பட்டு அவன்கிட்ட போய் கேட்டான் அந்த மனுஷன் வேலையை பார்த்து போன்னு சொல்லிட்டான் ராஜா சொல்லி அவன் திராட்சை தோட்டத்தை தரலையா ஓகே விட்டுரு நான் பார்த்துக்கறேன் உடனே இறங்குனா அவனை கூப்பிட்டா நீ தரலன்னு சொல்லிட்டியா ரைட்டு வீடு உடனே ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டாச்சு பொய் சாட்சி ரெடி பண்ணாங்க ஒரு தேசத்து போட்டாங்க அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட் அவனை கொண்டுட்டாங்க ராஜாவுக்கு தெரியவே தெரியாது ஆள் செத்துட்டான் செத்து முடிஞ்சு போச்சு இவன் வந்து கூப்பிட்டா நீர் போய் என்னை எதை எடுத்துக்கொள்ளும் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அவன் இல்லை எப்படி இருக்கும் அவ்வளவு பயங்கரமான அளவிள் சொல்லுகிறது அவன் தன் மனைவியிடத்தில் தன்னை என்ன செய்தான் விட்டு போட்டான் வித்துட்டான் வித்தவங்க இருக்கிறாங்க மனைவிட்ட வித்தவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிற ஆவி நமக்கு இருக்கக்கூடாது அப்போ சிலர் பணி ரெண்டு மூன்று அது தருக்குரிய இருக்கிறது அவன் கண்டு வந்து முதலாவது யாக்கோவை கொலை பண்ணிட்டான் அவன் கொலை பண்ணதுக்காக யூதர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தொலைஞ்சான் ஓச்சு போச்சு அப்பதான் ஏரோது யோசிச்சான் ஓஹோ யாக்கோவை கொண்டா ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க அப்ப அடுத்து பேதிட்டா உடனே தூக்கி உள்ளவின்னு சொல்லிட்டு கொலை செய்வது யூதருக்கு பிரியமாக இருந்தது அதை ஏற ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கப்படுறதுக்காக நம்ம மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க விரும்பல நீங்களே பாருங்க மார்க் பதினைந்து பதினைந்து மார்க் பதினைந்து பிலாத்து பதினைந்து என்ன இருந்துச்சு ஜனங்களை பிரியப்படுத்துற மைண்ட் இருந்துச்சு அதனாலதான் வாரி நாள் அடிப்பித்தான் அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டு கைய கழுவிட்டு யோக்கியம் மாதிரி போயிட்டான் தன்மை அந்த ஜனங்களை பிரியப்படுத்த செஞ்சான் ஆசைப்பட்டான் நீ உன் ஃப்ரெண்ட பிரியப்படுத்த பார்க்கலாம் உன்னுடைய பெற்றோர்களை பிரியப்படுத்த பார்க்கலாம் உன்னுடைய உங்க ஊழியக்காரங்களை பிரியப்படுத்த பார்க்கலாம் ஊழியக்காரங்க உங்களை பிரியப்படுத்த பார்க்கலாம் இது தேவனுக்கு முன்பாக குற்றம் நீ மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறாய் அதான் பைபிள் சொல்லுகிறது மனுஷரை பிரியப்படுத்தால் நீ தேவன் மனுஷன் அல்லவே நீ என்னை அதிகாருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட காட்டிகள் யாருக்கு அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ற பிள்ளை சொல்லிட்டா அப்படியே கேட்டுக்கிற பிள்ளைன்னா என்ன தெய்வமா ஒரு சிலருக்கு அப்படி பிள்ளைகள் விக்ரகமா இருப்பாங்க புருஷன் விக்ரகமா இருக்கும் மனைவி விக்ரகமா இருக்கும் வாசிங்க ஒன்னு சாமுவேல் ரெண்டு இருபத்தி ஒன்பது என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்ளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாக இஸ்ரவேலின் காணிக்க எல்லாம் பிரதான மாணவிகளை கொண்டு உங்களை கொழுக்கம் பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலாம் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார் அவனும் உன் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா உன் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா பாரு யாரை பிரிய படுத்த பார்க்கிற பிள்ளைகள் மேல பாசம் பாய்க்க கூடாது புருஷனை நேசிக்க கூடாது நான் போதகம் பண்ணல யாராவது தப்பாக விளங்கிக்கிட்டு இன்னையிலேருந்து வீட்டுக்கு போய்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காத சோதரம் சோதரம் சோதரம் நான் ஒன்றே நேசிக்க மாட்டேன் ஒருத்தன் புதுசாக கல்யாணம் கட்டிட்டு திருவத்தியூர் போய்தான் வந்திருக்கான் அப்போ அந்த பொண்ணு புது பொண்ணு வந்து பிரதர்கிட்ட ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஜெபிக்க வந்திருக்கு அந்த பிள்ளை வெளியூர்லேருந்து வந்து கல்யாணம் கட்டிட்டு வந்த பிள்ளை அதனால பிரதர் ரூமில் வந்த இவன் பின்னால் போய் அது ஒழிஞ்சு நின்றுக்குச்சு ஒழிஞ்சுனா கொஞ்சம் ஒட்டி நின்றுச்சு உடனே தள்ளி நல்லு தள்ளி நல்லு சோத்ர சோத்ர சோதர நீ ஊழியத்துக்குள்ள அதுக்காக நீ வந்து அவளை தளி நெல்லு உட்காரு அங்கிட்டு போ நாய் நாய் விரட்டுற மாதிரி விரட்டக்கூடாது அதான் நான் சொல்லி தரல யாரை பிரியப்படுத்த பார்க்கிறாய் அதுதான் நான் சொல்றேன் சத்தியம் கல்யாணம் கேட்டா மனைவியை நேசி அவளை நேசிக்கணும் பைபிள் நினைச்சுக்கிறது சொல்லுது ஆனா முதலிடம் யாருக்கு இரண்டாவது இடம் உன்னுடைய மனைவி புருஷன் பிள்ளைகளுக்கு தப்பு இல்லை ஒரு சிலர் ஊழியக்காரங்கன்னா அப்படியே மாம்சிகமான அன்புகள் தவறு தவறு அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளே நம்ம நினைக்க கூடாது போக கூடாது பெண்ணு பெண்ணை நேசிப்பது ஆண் ஆ நேசிப்பது இவங்கெல்லாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள் எங்களுக்கு கல்யாணம் கூட வேண்டாம் எங்களுக்கு அவங்க கூட இருக்கணும் இப்ப உலகத்தில் லோத்தின் நாட்கள் நடந்தது போல நேசிக்கிறது நடக்க அதனாலதான் நம்ம மினிஸ்டிகெல்லாம் பயங்கர டஃபா கொண்டு போறதுக்கு காரணம் அதான் ரெண்டு பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து நியாயத்திற்காக வரும் இஸ்ரோவேலருக்கெல்லாம் செய்து மனுஷல் மனுஷருடைய கவர்ந்து கொண்டான் அதுதான் வேலை ஜனங்களை பண்றது கட்டுப்பாட்டுல வைக்கலாம் ஆனா மாம்சீகமாக உனக்காக அவர்கள் பட்சத்தில் நிக்கிறவர்களாயிருக்க கூடாது நீ யாரை பிரியப்படுத்த பார்க்கிறாய் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் தாவித கொள்ள அன்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஒன்னு சமூக பதினெட்டாம் அதிகாரம் இவன் டிரெஸ் அவங்க போட்டுக்குவான் அவன் டிரெஸ் இவன் போட்டுக்குவான் இவன் பெல்ட் அவன் கட்டிக்குவான் அவன் பெல்ட் இவன் கெட்டிக்குவான் ஆத்மாவோட ஒன்றா இசைந்து இருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் எப்படி கீழ நாலாவையும் போர்த்து கொண்டிருந்த சால்வியை கலச்சி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான்னு பச்சை சட்டையை சட்டையை மாட்டிக்குவான் இவன் ராஜகுமாரன் இவன் ஆடு மேய்க்கிறவன் இப்போ ராஜகுமாரியெல்லாம் இவனை கொடுக்கறான் அப்படி அளவு யாருக்கு யார் மேல நேசம் தாவிது மேல அவனுக்கு பாசம் நல்லது ஆனா அதே நேரத்தில் இன்னொரு ஆளையும் நேசிச்சான் ரெண்டு சாம் வேல் ஒன்னு இருபத்தி மூன்று உயிரோடு இருக்கையில் சவுளும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் எப்படி அப்பாவும் பிள்ளையும் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க பிரியமும் இன்பமுமாய் ஒரே நேரத்தில் ரெண்டு நேசிக்கிறான் இங்க பாத்தா நீதான் என் உயிருங்கிறது அங்க பார்த்தா நீதான் என் ஜீவனுங்கிறது அப்படியா இப்படிலாம் யாருக்காவது கதை கொட்டிருக்கீங்களா நீங்க ஐயோ உன்னைய மாத்திரம் தான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது அங்கிருந்து இங்க வந்துட்டா உன்னைய மட்டும் தான் வேற யாருமே என் இல்லை அப்படிங்கிறது ஒரு தலையில ஒரு சத்தியத்தை வேற தம்மாள்னு அடிச்சிருவான் சாவுன்னு இப்படி எத்தனை வேற நேசிக்கிறது இரத்தத்திலே எழுதி கொடுத்த ஆடெல்லாம் நான் பாத்துர்க்கேன். இரத்தத்திலே எழுதி கொடுத்தது நானုန် நினைசிக்கிறேன். அப்படி எழுதி கொடுத்து ஒரு கேஸ் ஆண்டா சிக்குச்சு. அத கேச்சின் முளு ஓசு இரத்தம். எழுதி இருக்கறதெல்லாம் ஜீசஸ் சேவ்ஸ் ஜீசஸ் சேவ்ஸ் ஜீசஸ் சேவ்ஸ். அது புரியலயா 예수 மேல பாசம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜீசஸ் சேவ்ஸ் இது வந்து பேப்பர்லயும் எழுதிருக்கு ரத்தத்துலயும் எழுதியிருக்கு எல்லாத்துலயும் எழுதிருக்கு பாசமா ரத்தத்தை வச்சு எழுதியிருக்காங்க ஆனா நாட்கள் போன போது எனக்கு புரிஞ்சது இது வந்து பொய் இது ரூட் மாறுனதுன்னு கடைசியில தான் நான் கண்டுபிடிச்சேன் ஜெய் வந்து ஜீசஸ் இல்ல யேசு வந்து சேவ்ஸும் இல்ல ஒரு பையனுடைய ஜெ வந்து ஒரு பொண்ணுடைய இன்சியல் எப்படி எஸ் வந்து பையனுடைய ஒரு பொண்ணோட இன்சியல் அதனால இவங்க ரெண்டு பேரும் எழுதிக்கிட்டு என்னதுதான் ஜீசஸ் ஒன்னிக்கிறாரா என்கிட்ட இந்த கேஸ் வந்துச்சு பண்ண ரத்தில் எழு கதங்களை பார்த்தன் ஓஹோ இந்த ஜெய யாருன்னு எனக்கு தெரியுமே என்ன மூஞ்ச மாறிடுச்சு அவன்தான ஆமா இப்ப எவ்வளவு பெரிய தேவ தூஷணம் என்னுடைய நாமத்தை வீழிலே வழங்காதிருப்பாயாக ஆனா பரவாயில்ல அந்த பிள்ளை மனம் திரும்பிடுச்சு நல்ல வெல் செட்டில் சுத்தமா வேறோட நீ யார பிரியற இந்த சபைக்கு நீ யார பார்க்க வர்ற யார பிரியப்படுத்த வருகிற அந்த பழக்கமே இருக்க கூடாது சொல்லுங்க யார்டு இருக்கு ஒரு லிமிட் இருக்கு அத தாண்டாத தாண்டுக்கு எச்சரிப்பு தான் அட்டி விழுந்துடும் வீழ்ச்சி தொடங்கிடுச்சு எங்க வரக்கூடாது வீட்டுக்கு வரக்கூடாது ஒரு சிலர் காலேஜ் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து அவனுக்கு ஞானசானம் கொடுக்க வச்சிருவாங்க கடைசி வச்சுருவாங்க டெக்னிக்கலா கண்ணியாத்மா திருட்டு வேலையை பாருங்கிருப்பி உள்ள வரும்போது மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவன் அம்மா வாரா அவன் அம்மா வாரா என்னன்னு கேட்டா கல்யாணம் யாருக்கு இவங்க ரெண்டும் இருக்கு ஓ இப்படி ஆத்தும லட்சிப்புக்கு பைபிள் வழி இருக்கு இப்படி ஒரு ரூட் இருக்குன்னு இந்த அறகுறையா அலசல அலசலி அல அலசடி பட்டுக்கிட்டு இருப்பான இவன் இந்த ரூட்டுக்கு ட்ரை பண்ணுவான் ஓ நம்மளும் இப்படி செய்யலாம் புதிய ஆத்துமாக்களை ஞானஸ்தானத்தை கொண்டு வரலாம் திருப்பி கல்யாணம் பண்ண வைக்கலாம் தப்பு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு சர்ச்சுக்குள்ள வராத யாரை நேசிக்கிறாய் ஏசு அதனாலதான் சொன்னாரு நீ யாரை பிரியப்படுத்துற பேச கேட்ட கேள்வி நீ யாரை நேசிக்கிறாய் அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது நீ யாரை பிரியப்படுத்துகிறாய் என்னை பிரியப்படுத்துகிறாயா அவன் அழுதுட்டான் ஐயோ ஆண்டவரே நீர் அறிவீர்கள் அன்னைக்குதான் அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சு எல்லாரும் கண்களை மூடுவோம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சுகபோக பிரியர் மனுஷரை பிரியப்படுத்துறது ரெண்டு காரியங்களே வேத வசனத்தின் வெளிச்சத்துல உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார் கத்தர் நமக்கு அதுல விடுதலை தரும் வாஞ்சிக்கிறார் கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம் பைபிள் மூடுங்க டைரி மூடுங்க முழங்கால் படிடுவோம் ஒரு இருபது நிமிஷம் நமக்கு இந்த கூட்டத்தினுடைய நேரம் அதிகபட்சம் இருபத்தஞ்சு நிமிஷம் அதோட ஆமையன் போடுவோம் ஆனால் அதுக்கு முன்னால நமக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் பலிபடத்தில் வைக்கப்பட வேண்டிய காரியங்கள் வைக்கப்பட வேண்டும் எத்தனை பேர் விரும்புறீங்க விரும்புகிறாங்க எல்லாருங்களை மூடுவோம் பயன்படுத்துங்க கடைசி காலங்களில் தேவ பிரியராய் இராமல் சுகபூர்வ பிரியர்களாய் மாறுவார்கள் கடைசி காலங்களில் தேவ பிரியராயிராமல் மனுஷப் பிரியராய் மாறிப் போய்விடுவார்கள் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன யோசிக்கிறார் தெய்வம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு வா இந்த சிலுவை மார்க்கத்துல வந்த பின்பு நான் சுகபோக பிரியனாய் போனது தப்பு மன்னியுமாண்டவர எத்தனை அப்படி கேட்க முடியும் உனக்கு வேலை கொடுத்தாரு விவாகம் கொடுத்தாரு வசதி கொடுத்தாரு பணத்தை கொடுத்தாரு ஆஸ்தி கொடுத்தாரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் கத்தர் கிருபையினால உன்னை சாதிகள் மத்தியில உன்னை உயர்த்தும் முடியாக நீ என்னை பின்பற்றினதுக்காக உனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்தாரு ஆனா அதுல உழன்று கொண்டு உன்னுடைய ரட்சிப்பையும் கிருபையும் தெய்வீகத்தையும் இழந்து போய்விடக் சலுகைகள் கிடைக்கும் உயர்வுகள்ன்மைகள் கிடைக்கும் ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணிவிடக் கூடாது சிலுவையில் வைக்க வேண்டிய காரியங்களை சிலுவையில் வையுங்கள் பலிபடத்தில் வைக்க வேண்டிய காரியங்களை பலிபடத்தில் வையுங்கள் மறுபடியும் அந்த எளிமையின் பிரதிஷ்டைக்கு திரும்பி வருவோம் ஆதி நிலவரத்துக்கு நம்மை திருப்பிக் கொண்டு வருவோம் கூட்டத்தில் கத்தர் என்னோடுதான் இடைப்பட்டார் என்று உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் என்னை திருப்பிக் கொண்டு ஒருமுடியாகத்தான் கத்தரை அவசனம் போராடி கொண்டிருக்கிறது நான் தான் அந்த சுகபோக பிரியன் நான் தான் மனுஷரை பிரியப்படுத்திவிட்டேன் இந்தந்த இடங்களில் நான் மனுஷரை பிரியப்படுத்தினது மனைவியை பிரியப்படுத்தினது கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டிய ஓ நான் மனுஷரை எத்தனையோ ஜபங்களை நான் விட்டுவிட்டேன் சுகபோகத்துக்கு இடம் கொடுத்து எத்தனையோ தேவ நான் அலட்சியம் பண்ணிவிட்டேன் சுகஜீவியத்துக்கு இடம் கொடுத்து எத்தனையோ விஷயம் நான் நிறுவீசாரியாய் மாறிப்போனேன் ஆண்டவரே நான் மன்னியும் ஆண்டவரே எனக்காக நீர் பிதாவுக்கு சௌமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இறங்கி வந்திருந்த உபதேசத்திற்காக இந்த சத்தியத்திற்காக உண்மை நேசிக்கிறதுக்காக நான் எத்தனையோ காரியங்களை பிரதிஷ்ட பண்ணி இருக்க வேண்டும் வாய தரங்க சத்தம் விடுங்க தேவனை நோக்கி அபயம் விடுங்க எந்த மனுஷனையோ மனுஷனையோ நேசிக்க மாட்டேன் பிரியப்படுத்த மாட்டேன் நான் தெய்வத்தை மாத்திரம் பிரியப்படுத்துவேன் என் தேவனை மாத்திரம் நேசிப்பேன் எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியையும் நான் சாகும் வரை நேசிக்க கூடாது பிரியப்படுத்த மாட்டேன் பிரியப்படுத்த கூடாது அதை அனுமதியாதேயோக்கு முன்பாக உங்களை சரிப்படுத்தி விரும்பி நான் சமூகத்தில் எலும்பி அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புறவாக விரும்பினால் எழும்பி அறிக்கையிடலாம் நான் மனுஷரை பிரியப்படுத்தின காலங்கள் போதும் என்னை ஆட்கொண்டிருந்தால் சுகபோகமாய் மனுஷரை பிரியப்படுத்த வைத்துக் கொண்டிருந்த அந்த வல்லமையினுடைய தாக்குதல் விலகி போனதை அறிக்கையில் நான் உணர்ந்தேன் என்று உங்களால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஒரு அறிக்கைக்கு பின்னால ஒரு சக்தி வெளியே போகிறது அந்த மனிதனுக்குள்ள இருந்து ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள் போனது ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் ஒவ்வொரு பன்னிக்குள்ள போக ஆரம்பித்தது அதுபோல உனக்குள்ள இருந்து ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒரு வல்லமை உன்னை விட்டு விலகி இருக்கும் மூலமாக ஒவ்வொரு வல்லமையும் உன்னை விட்டு வெளியே போகும்பொழுது அந்த இடத்தை நிரப்பட்டோம் அபிஷேகம் நிரப்பட்டோம் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் சுத்திரிப்பு கூட்டங்களை கத்தர் பொருத்து ஜனங்களை கொண்டு வந்து பரிசுத்தமாக்க முடியாது எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் அன்பா